சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருக்கும் கடைசியாக பார்த்தது அந்த கோபிகள் ஆழ ஆரம்ப இருந்தது கம்சன் தூதனாக வந்த அக்ரூரர் அவருடைய உள் கிடக்க என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் என்னென்னெல்லாம் வழியில் வந்து நினைச்சுன்னு வந்தாரோ எல்லாம் அவருக்கு வந்து நடந்தது கம்சனுடைய பிளானை சொல்லிட்டார் நாரதர் ஏற்கனவே சொன்னதை சொல்லிட்டார் நந்தகோபருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணிட்டார் இப்ப நந்தகோபர் ராஜாவை பார்ப்பதற்காக நம்ம உபாயனங்கள் அதாவது கப்பம் கட்டுறதுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு நம்ம வந்து கிளம்புவோம் அந்த சாப்ப உற்சவம் அதாவது இந்த தனுர் தனுர் யாகத்தை பார்ப்பதற்கு கிளம்புவோம் சொல்லி அப்படி சொன்னார் அர்த்தம் பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்திலே அர்த்தம் பார்ப்போம் இப்படி அவர்கள்லாம் சொல்லின்றிருந்தபோது இந்த ஸ்திரீகளுக்கு கோபிகைகளுக்கு அப்படியே ரொம்ப சோகமாக போயிடுது பதினோரு வருஷம் அவர்களை வந்து தன்னுடைய பேச்சாலையும் பார்வையாலையும் அழகாலையும் குணத்தாலையும் செய்கையாலையும் எல்லாம் அவர்களை மயக்கி அவர்களை அப்படியே கிருஷ்ண மயமாக பண்ணவர் விட்டு போகிற அண்ணவனே அவர்களுக்கு அப்படி இருந்தது அது நான் கடைசியாக பார்த்தோம் அதில் வந்து கடசியானது தன்மையமானது வேறு சிலர் வந்து வேறு சில கோபியைகள் கிருஷ்ணனு தியானம் பண்ணதுனால அவர்களுடைய அந்தந்த வேலைகள் சரீர சம்பந்தமான கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சரீர சம்பந்தமான வேலைகள்னு ஓஞ்சி போன சமஸ்த இந்திய வியாபாரங்களை கொண்டு அந்த மனசு புத்தி கூட வேலை செய்யலாம் அப்படி ஆத்ம ஜியான தடைஞ்ச மாதிரி அப்படியே இருந்தார்கள் அது வந்து பேந்த பேந்த மொழி பெறலாம்னு சொல்லுவார் இல்லையா இருக்காது அப்படி மனசு புத்தி கூட இதெல்லாம் சீராகிடும் அப்போது அந்த ஆத்ம ஜியானத்தை அடைந்தவர்கள் போல் இந்த சரீரத்தையும் உலகத்தையும் அவர்கள் உணரவில்லை அப்படின்னா ஒரு அந்த கிருஷ்ண தியானத்தில் போயிட்டாரு வேறு சில ஸ்திரிகள் அர்த்தம் பார்ப்போம் வேறு சில ஸ்திரிகள்லாம் கிருஷ்ணனுடைய அன்போடு கூட கூடிய அந்த புன்னகை அதாவது சிரிப்பாக அவர் வந்து அழகாக மந்திரமாக சிரிச்சிண்ட சொல்லப்பட்டவர்களும் மனோகர மனோகரங்கள் மனசை வந்து அப்படியே இழுக்கிறாப்பில் இருக்கக்கூடியவரும் அழகான வார்த்தைகளை கொண்ட விதமான வார்த்தைகளை நினைச்சு கொண்டு மோகம் அடைந்தார்கள் அப்படியே மோகிச்சு அப்படியே நினச்சார்கள் கிருஷ்ணனையே நினைச்சிருந்தார்கள் கிருஷ்ணனுடைய நடை அந்த முக்குந்தன் முக்தி கொடுக்குறவன் முக்குந்தன் அப்படிப்பட்ட கண்ணனுடைய நடை அழகான லீலைகள் மந்தகாசத்தோடக்கூடிய பார்வை அவர்களுடைய சோக்கம் வருத்தங்களை போக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பரிகாச வார்த்தைகள் இந்த கோவர்தனோத்தரணம் அந்த காளிய மர்தனம் இப்படி பண்ண பெரிய ஒரு சரித்திரங்கள்லாம் இருக்க லீலைகள்லாம் இருக்கா அதை பார்த்து பயம் பயந்து போய் அதாவது அப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கிறேன் அது பயந்து போய் யார் நம்மளை காப்பாற்று வரணும்னு அவருடைய பிரிவுக்கு வந்து பயன் ஐயோ போனால் திரும்ப வர மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணேந்திய மனசு செலுத்தினாக கூட்டம் கூட்டமாக அவர்கள் தான் அந்தந்த கூட்டமாக கூடி முக்கத்துல ஒரே அந்த கல் வந்து ஜலம் கொட்டுறது அப்படி கண்ணீர் வடித்து கொண்டு அப்படியே ஸ்தம்பமாகி போய் கூட்ட கூட்டமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இதுதான் இது ஒரு கீதம் இது ஒரு கீதம் இது வந்து அந்த பிரம்மாவை வந்து திட்டராமரையே சொல்வார்கள் பிரம்மாவையும் அக்ரூரையும் ஒன்றா சேர்த்து சொல்வார்கள் பத்தொம்பதாவது ஸ்லோகத்துலேருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு பன்னெண்டு ஸ்லோகங்களால் அவர்கள் வந்து அப்படியே அவருடைய அந்த விரகத்தை அவர்களுடைய பறை பரமாத்மாட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமை அப்படியே கொட்டுவார்கள் அதுதான் பார்ப்போம் ஏ பிரம்மதேவரை உங்களுக்கு ஒரு இடத்துலையும் தயங்கிறதே இருக்கிறது கிடையாது பிரம்மதேவரை தான் நேராக திட்டார் ஏன்னா அவர் அவர் நேரம் இல்லை திட்டுறார் பிராணிகளை அதாவது எல்லா ஜீவராசிகளும் ஸ்நேகத்தால் ஸ்நேகத்தாலையும் ஒரு பிரணயம் அதாவது காதலாலையும் அன்பாலையும் சேர்த்து வச்சுட்டு அவர்களை வந்து மனோரம் முடியறதுக்கு முன்னாலேயே பிரித்து வச்சுருக்கீங்க கஷ்டம் கஷ்டம் இல்லை அந்நியாயமாக பிரித்து விடுகிறது இந்த வார்த்தைகளை வந்து சேர்த்து பிரிக்கிறதுங்கிறது பாகரத்தில் ரெண்டு மூணு இடத்துல வருது உபயோகம் இல்லாமல் உன்னுடைய வந்து குழந்தைகள் விளையாட்டு மாதிரியே இருக்கு குழந்தைகள் விளையாட்டு குழந்தைகள் விளையாட்டு மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கு எந்த தாங்கள் வந்து அழகான கண்ணங்கள் கொண்ட பளிங்கு மாதிரி கண்ணங்கள் கொண்ட அப்படி கருத்த சூர்ண குந்தளங்கள் அதாவது அசித குந்தளாவிரதம் அதாவது சுருட்ட சுருட்டியா இருக்கக்கூடிய சின்ன சின்ன சின்ன அந்த முடி இருக்கு கண்ணனுடைய முடி கண்ணன் பரமாத்மா அது பார்ப்பதற்கு சின்ன குழந்தையாக பதினோரு வயசு குழந்தது அது சுருட்ட முடியாக இருக்கிறது கருப்பாக இருக்கிறது அண்ணன் ஏற்கனவே கருப்பாக கருப்பான் அப்போது நெத்தியில் வேறு விடறதான் அப்படி அழகாக இருக்கும் ஆனால் அது கருநீலமாக இருந்தாலும் பளபளக்கக்கூடியது அந்த தேஜஸ் இருக்குது அப்படி அழகான கன்னங்கள் கொண்டது உயர்ந்த நெடுப் மூக்கு கொண்டும் சோகத்தை வந்து மற்றவர்களுடைய சோகத்தை நீக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய புன்சிரிப்பு மிகவும் அழகாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய திருமுகத்தை காண்பித்து மறைச்சு விடுகிறீங்க எங்களுக்கு பிரம்மாவெலாம் சொல்கிறார் பிரம்மாவெல்லாம் டார்கெட் பண்ணுறாருப்போம் கிருஷ்ணனுடைய முகத்தை காண்பிச்சிடும் மறைச்சு விடுகிறீங்க உன்னுடைய விளையாட்டை வந்து நிந்திக்கத்தக்கது ஏன்னா சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி விளையாட நிந்திக்கத்தக்கது அப்படின்னு விவரமா பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்திலிருந்து வேற சில பெண்கள் முதல்ல ஏற்கனவே சில பெண்களை பற்றி சொன்னோம் கிருஷ்ணன் டையே ஹிருதயத்தை பதித்ததுனால இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய எல்லா விதமான வியாபாரம் நின்று போச்சு அதனுடைய இந்திரியங்கள் என்ன வேலையும் அப்படி செஞ்சாலும் மனசு அதை வந்து ஏற்றுக்காது அப்போது கண்ணு பார்த்துட்டே இருக்கும் ஒன்றும் ரிஜிஸ்டரே ஆகாது ஏன்னா வந்தது போனது நடந்தது கண்ணுமே ரிஜிஸ்டர் ஏன்னா மைண்டில் அது மைண்டும் இதாயிடும் ஸ்தம்பமாயிடும் புத்தியும் ஸ்தம்பமாகிடும் சித்தமும் ஸ்தம்பமாகிடும் அப்போது வந்து பிரம்ம மாதிரி இருந்தான்னு சொன்னால் அப்படி இருந்தார்கள் அப்படி வந்து அப்போது இந்த பிரம்ம பிடிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா அவர்கள் வந்து இந்த கண்ணனிய ஹிருதயத்திரனத்தினால அந்த ஆத்மநிலை அடைந்த மாதிரி இருந்தார்கள் அப்போ சரீர விஸ்புருத்தி இருந்தது லோக விஸ்புருத்தி இருந்தது அவருடைய சைத்தன்யமும் அவர்கள் வந்து அதாவது தான்கிற உணரும் இல்லை அப்படி இருந்தது வேறு சில பெண்கள் வந்து கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த பிரியம் அந்த அன்பான ஒரு ஸ்னேகம் புன்னகி மனுஷ அப்படியே மனசை அப்படியே கவரக்கூடிய அள அழகான வார்த்தைகளோட சொல்லக்கூடிய மதுரமான பேச்சை தான் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் எல்லாம் வந்து மதுரம் அப்படிப்பட்டது நினைச்சு நினச்சி நினைச்சு உணர்வு எழுந்தார்கள் அப்படியே சோர்ந்து போயிட்டார்கள் உணர்ந்த கிருஷ்ணனுடைய நடை அழகான திருவிளையாடல்கள் புன்சிரி போடக்கூடிய பார்வை சோகத்தை போக்கக்கூடிய அளவு அவர்களுடைய கஷ்டம் சோகத்தை போகக்கூடிய அளவு கேலி பேச்சு அப்படி கோவர்தன மலையை தூக்கினது காளியனை வந்து அடைக்கினது இப்படி போன்ற அளவுக்கு மீறிய ஒரு செயல்கள் அவனுடைய லீலைகள் லீலைகள் நினச்சி பயந்து கிருஷ்ணன் டைய மனசை பதித்து அதனால் அவனு அவன்கிட்டே இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பிரிவு அந்த போகிற திரும்பி வர மாட்டானேன் அந்த ஒரு பிரிவுக்காக அப்படியே பயந்து வருத்தப்பட்டு அஞ்சு ஒன்று கோடி கண்கள் அப்படியே ஜாலதாரியாக ஜலம் வர இப்படி பேச ஆரம்பித்தார்கள் இதான் சொன்னது இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கக்கூடிய பன்னெண்டு ஸ்லோகங்களால் ஒரு இந்த கோபிகள் அந்த இது ஒரு இன்னொரு கீதம் இவர்கள் வந்து அப்படியே அழாதார்கள் அழுகிறார்கள் அந்த கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு அது என்ன ஆக போகிறதோங்கிறத நினச்சி அழுகிறாங்க பிரம்மதேவனை தான் டார்கெட் பண்ணுறார்கள் பிரம்மதேவனை தான் வந்து திருட்டுகிறார்கள் நிந்தை பண்ணுறார்கள் ஏ பிரம்மதேவனை உனக்கு கொஞ்சம் கூட இறக்கு இல்லையான்னு ஜீவர்களை வந்து ஜீவராசிகள் எல்லாரையும் மைத்ரி நட்பாலும் பிரேமையாலும் காதலாலும் ஸ்நேகத்தாலும் அன்பாலே உண்ணத்தோத்தரை சேர்த்து விட்டு அவர்கள் விருப்பம் முடிவதுக்குள்ளே பிரித்து விட்டு இப்படி பய பிரயோஜனம் இல்லாத உன்னுடைய திருவிளையாட்டு குழந்தைகள் குழந்தைகள் விளையாட்டு மாதிரி இருக்கு அப்படி கண்ணனுடைய கருத்தம் சுருண்ட கூந்தல் அழகான கண்ணம் உயர்ந்த எடுப்பான மூக்கு அந்த எல்லாருடைய சோகத்தையும் சோகம் மோகத்தையும் துக்கத்தை அப்படி ஒரு பின் புன்செறிப்பு புன்தெறிப்பு தான் மாயேன்னு அடிக்கடி வியாக்கியானம் பண்ணுறதுண்டு அவனுடைய இதெல்லாம் இப்படி இவைகளால் இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய முகம் தாமரை போன்ற அதகத்தை காண்பிக்கிட்டோ உடனே அதை மறைக்கிறீர்கள் இந்த உன்னுடைய செயல் வந்து இது அழகில்லை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த சேர்த்து பிரிக்கங்கிறத விஷயம் பாகவத்தில் பல இடத்துல வருது மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பத்தொம்போதாவது ஸ்லோகத்திலேருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இவர்களுடைய அந்த பிரிவை பற்றியை தான் அதிகமாக வரப்போது அதை தான் அவரை வந்து இவர்களாக கோபிகர்கள் அப்படியே அழுகிறார்கள் அடுத்த முப்பத்தி ஒன்றாவது தான் ரொம்ப பிரசித்தமான அந்த லீலா சுக்கரன் சொல்லப்பட்ட பிலுவங்களாச்சாரியர் வந்து இதை வச்சு தான் எழுபத்தி ஸ்லோகம் கோவிந்த தாமோதர மாதவான்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணார் அப்படி மேலே பார்ப்போம் இருபத்தி ஒன்றுலேருந்து கிரூர்த்துமக்கூரஸ்ஸியமர் தம் ஹரசேபாத்வத்தை எனகதேசி சர்தவுட்டமம்யமும் மது கிரூரஸ்மக்கூரசியஸ்மனர் துர் தரசேபாஜவேசி சர்தௌட்டமும் திருயமராமயம் மதுஷா நந்தசூனு கஷப சமீட்சே நான் சுகத்த துதா சுத்த வியான் ஸ்வனா பத்தீன் தாசியம்தோபா நவபிரிய ननंदसूनु कणभंगसौृद समीक्षते नुकृता दुरा बथ विहाय गेहाजना सुतान् पथीन तद्धा मध्योपगता नव प्रिय सुखम प्रभातार्जनीय सत्याभु परोिता ध्रुवम या संप्रविष्ट मुखंजस्पते संप्रविष्ट मुखमजस्पते पाश्य पांगोत्लिता சுகம் பிரதமாசி தான் சத்தபு பிரயோஷிதா துவம் யாசம்விட்ட முக்கம் பஜஸஸ்பதே பிந்தபாங்கஸ்புதா தாசா முக்கோ மதுபுஞ்சு பாஷதை கிரீரச்சி பிரன்மனஸ்வீ கதம் புனநாப்பதையமஸஸ்மீரம தாசம் முக்கோ மதுபுஞ்சு பாஷை परवान கிரீத்தித் பரவன் மனஸ்வீ கதம் புனநாப்பதேஃபலா நீ சமே ப்ரமன் அஜம் திறோோ பாசர்ஜாந்திசாம் மகோத்சம் ஸ்ரீரமணம் குணஸ் பதம் ரீட்சாஜனீம் அத்தியதம் திரசோ பிஷியே தாசர் கோஜாந்தி சத்வாம் மகோத்சவாஸ் ரமணம் குணாஸ்பதம் திரண்டண்டியேச்சானி தேவகேசுதம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தஞ்சு பார்ப்போம் அவர்கள் அப்படி கதறி சொல்லக்கூடிய பாடக்கூடிய கீதம் இதுதான் கிரூரஸ்தம் அக்ரூரா கிரூரா நீ क्रूरा सख्या चक्षुर्धत्म हरसेपटाजवेशल सद्गस्टभं त्वीय मध्राक्ष्मयम मरुषा கிரூரஸ் அமக்கூரஸ்மனி தரே பட்டவத் எதே கிள சௌஷவம் துடிமயம் மருஷா நந்தசூனு ஷனா சுக்த துராவன் சுவனான் பத்தீன் தாசிய மோபான் நவபிரியன் நந்தசூனு கஷபங்கமிஷே நான் சுகாத்துகேகான் சுஜினன் சுத்தான் பத்தீன் தாசியம்தோபான் நோப்பி சுகம் பிரஜனீய சத்து பிரயோஷித்தான் துவம் யா சம்பம் விரஸஸே பாசிய பாங்கோத் சுகம் பிரஜனீயமா சத்தோஷிதான் துவம் யா சம்பிய முக்கம் விரஸ்பதே பாச்சி பாங்கோத் தப்பிதா தாசா முக்கோமஞ்சு பாஷிதை கரீரச்சித்ன பரவன் மனஸ்வீ கம் புனணா பிரிதேஃபாமியா சலஜஸ்விடவிமன் परवान தாசா குண்டோ மதுபஞ்சாஷிதை கீரச்சி பரவன் மனஸ்வரி கதம் புனநாப்பல சலஜ்ஜஸ் விமன் அது துபம் திறோோ பயசர்கோஜாந்தி சுவதம் மகோத்சவா ஸ்ரீரமணம் குணாஸ்பதம் திரக்ஷந்தி கேச்சா துவனி தேவகீசுகம் அத்திய திருவம் திரது துஷோ பவிஷியது தாசார்க்க போஜாந்தக விஷ்ணு சத்தம் மகோத்சவா ஸ்ரீரமணம் குணாஸ்பதம் திரக்ஷந்திகேச்சா துவனி தேவகீசுகம் சம்பர்ப்பம் இதுக்குன்னால் ஒன்று சொல்லணும் இந்த பகவான் அந்த யஜபத்னி உத்தாரணத்தில் ஒரு ஸ்லோகத்தை அடிக்கடி நான் வந்து வந்து ஒரு உதாரணமாக காண்பிப்பேன் அது சரியான விஷயம் ஏவம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தின் ஏவம் லீலா நரவபு நிறலோகம் அனுசீலையன் ரேமே கோ கோப கோபியினாம் ரமையன்னு ரூப வாக்கு கிருதை இப்படிப்பட்ட லீலையா அதாவது விளையாட்டா எடுத்துக்கொண்ட மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்ட அந்த கண்ணன் கோக்கள் பசுக்கள் கண்ணுக்குட்டிகள் கோப்பர்கள் கோபிகைகள் திருவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய சரீர அழகாலையும் திருமேனி அழகாலையும் பேச்சாலையும் அவனுடைய செயலாலையும் எல்லாரையும் ரமிக்க செய்தான் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஆத்மானுபவத்தை கிருஷ்ணா ஆனந்தத்தை கிருஷ்ணானந்தத்தை அவன் கொடுத்தார் அதுதான் அதனுடைய தாப்பர் கிருஷ்ணானந்தத்தை அவர் கொடுத்தார் எப்போ இந்த மாதிரி இந்த பதினோரு வருஷம் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் டாட்டா காமிச்சிட்டு போனால் அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்க போகிறது திரும்பியே பார்க்க போகிறது திரும்பியே பார்க்க போகிறது பாவம் அப்படி அவர்கள் வந்து அழுவார்கள் அப்படி அழகூடிய அளவில் விட்டுவிட்டு போகிறான் அவன் போவன்னு விட்டு போடும் கண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டுக்கிறா வச்சுருப்பான் பட்டுன்னு விட்டுட்டு போகணும் அப்புறம் வந்து இந்த பக்கமே போகவே இல்லை பக்கமே வரவே இல்லை அப்புறம் அப்புறம் போகிறார் ஐயா வந்து அத்தினாபுரம் அங்கே இங்கெல்லாம் போகிறார் போகிறபோது இது வழியாக போகிறபோது அங்கே கேசி காட்டெலாம் அங்கே இருக்குது அப்படியெல்லாம் அங்கெல்லாம் தண்ணிட்டு தங்கிட்டு போயிடுவார் அந்த பிருந்தாவனத்துக்கு கோகுலத்துக்கு போகவே இல்லை அவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டிய ஆத்மா அதாவது கிருஷ்ணானந்தத்தை பிரம்மானந்தத்தை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதா கிருஷ்ண தியானத்தில் இருந்தார்கள் எல்லாரும் கிருஷ்ண தியானத்தில் இருந்தார்கள் அப்படின்னா அது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அதனால்தான் அந்த இவர் சொல்கிறார் நாரதர் பக்திக்கு லட்சணம் பக்திக்கு வந்து என்ன இதாக கொடுக்க முடியும் டைமென்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுக்க முடியும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு குவான்டிஃபையபுள் ஐட்டமாக இருந்தால் கொடுக்கலாம் இது குவான்டிஃபை பண்ணக்கூடிய விஷயம் இல்லை இந்த பக்தி அப்போது ஒரு உதாரணத்தை காமிச்சார் அந்த உதாரணம் தான் கோபிகைகள் இந்த அந்த உதாரணம் அந்த உதாரணத்தை எப்படி பக்தினா கோபிகைகள் மாறி இருக்கும்னு அப்படி அவர்கள் வந்து அழ வைக்கிட்டோம் என்ன பண்ணுறது அர்த்தமாக இருக்கும் வந்து எந்த கண்ணனை கொண்டு கிருஷ்ணனுடைய கண்ணு முகம் போன்ற அவயவங்களே தங்களுடைய சிருஷ்டி சாமர்த்தியம் முற்றையும் பார்த்தோம் அவர்கள் சிருஷ்டி சாமர்த்தியம் இல்லை கண்ணனாக எடுத்துக்கொண்ட ஒரு ரூபம் அதனால் கண்ணனாக எடுத்துக்கொண்ட ரூபம் இப்போ வந்து நரசிம்மனாக வந்தார் நரசிம்மனா வந்து அது இவனுடைய என்ன சொல்றாரு உன்னுடைய சிருஷ்டியில் இருக்கிறவங்களால் எனக்கு வந்து இதை வதம் கூடாதுன்னு கேட்டிருக்கான் இரண்யக்கட்சிக்கும் அவருடைய சிருஷ்டியிலேயே அவரையே சிருஷ்டி பண்ணவன் சிவன் நாராயணாச்சேன் அப்போ அகடித கட்டநாசாமர்ச்சியும் சொல்கிற மாதிரி நரகமும் சிங்கமும் கலந்து இருக்கிற மாதிரி அது மாதிரி இதாக உண்டா அதுதான் இது அப்படிப்பா எடுத்தேன் அது மாதிரி இருக்கிற போது கிருஷ்ணனாக எடுத்த ரூபமும் அவனுடைய ரூபம் இருந்தாலும் பிரம்மாவை சொல்கிறாரு எந்த கண்ணை கொண்டோ கிருஷ்ணனுடைய நாங்கள் எங்களுக்கு இருக்கூடிய கண்ணு அதை வச்சுன்னு கண்ணனுடைய அந்த முகம் அவனுடைய மு முக லாவண்யம் கண்ணு போன்ற அவயவங்களே உங்களுடைய சிருஷ்டி தான் வச்சுக்கோ முழுக்க அப்படி எங்களுக்கு தங்களால் கொடுக்கப்பட்ட கண்ணை ரொம்ப கொடியவனான அக்ரூரன்னு பேர் கொண்ட இப்போ குரூரன் அதாவது ரொம்ப கொடியவன் அக்ரூரன் கொடியவன் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி மூடன் போல அபகரிக்கிறேன் கஷ்டம் அதான் அக்ரூரனையும் சேர்த்து திட்டார்கள் அக்ரூரனையும் சேர்த்துட்டோம்மா கண்ணா வந்து கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணன் கிருஷ்ணன் அந்த கண்ணை பிடுங்கிறார் இருப்பான் ஒன்று புதுசு புதுசான ஸ்திரீகள்கிட்ட கொண்டவன் கண்ணன் அப்படி நிலை பெறாத அதாவது சாஸ்வதமாக இல்லாத க்ணபங்க சௌகிரதான் நிலை பெறாத கஷணத்துக்கு க்ஷணம் ஸ்நேகம் மாறின்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை தன்னுடைய புன்னகை அழகானவா அந்த புன்னகையும் இதனால பேச்சாளியும் பரவசமடைந்தவர்களும் வீடுகளை அவர்கள் வீடுகளை விட்டார்கள் பந்துக்களை விட்டார்கள் புத்திரர்களை விட்டார்கள் கணவர்களை விட்டார்கள் எல்லாரையும் விட்டுட்டும் சாட்சாத்தாக இருக்கக்கூடிய அவனுடைய அந்த தாசியம் அதாவது அடிமைத்தனம் அவனுக்கு வந்து சேவை பண்ணுறதையே மேற்கொண்டவர்களாக இருந்தார் இனிமே பார்க்க போகிறது இல்லையே பார்க்க முடியாது அப்படிங்க அப்போ முதலாப்பட்டத்துக்கு ஸ்திரீகளுக்கு இன்றைக்கும் பொழுது நல்லா அப்படிங்கிறது பொழுது நல்லா அப்படி அவர்களுடைய மனோரங்கள்லாம் உண்மையாக ஆகிவிட்டது அவர்கள்லாம் மனோரங்கள் பலிக்க போகிறது நிச்சயம் வந்து பட்டணத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனுடைய அப்படி கண் கடைக்கண் வழியாக பார்க்கப்பட்ட அப்படி புன்னையாக இருக்கக்கூடிய அந்த மதுரம் அப்பாங்கோத் பிரஜஸ்பதேகே இப்படி பிரஜ இந்த பிரஜபூமிக்கும் பத்தியாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய அப்பாங்கோத் கலித அப்படி புன்னகையே ஒரு மதுரமாக இருக்குது மதுவாக இருக்குது அப்படிப்பட்ட மதுவு கொண்ட திருமுகத்தை அவர்கள் வந்து பாசியம் தெரியும் அப்படியே பார்வையாலே குடிக்கப் போகிறார்கள் நுகரப் போகிறார்களே ஏ பெண்களே கிருஷ்ணன் வந்து இவர்களுடைய இப்படி மதுரமான வார்த்தைகளால் மதுரமான இனிமையான வார்த்தைகளால் மனசு கவரப்பட்டு பரவசனாயி லஜ்ஜையோடு இருக்கக்கூடிய சலஜஸ்பிதன் அந்த லஜ்ஜை அதாவது ஒரு நாணத்தோடு இருக்கக்கூடிய புன்னகையால் அவருடைய விலாசங்கள் விபிரமை விலாசங்களாலையும் சுற்றி திரைந்து கொண்டு அவன் பெரிய மனஸ்வியை தீரனாக இருந்தாலும் நாட்டுப்புறத்தவரை நம்மகிட்ட எப்படி தீம்பு அதாவது ஸ்திரீ இது நகரத்து பெண்களை பார்த்தப்புறம் நாட்டுப்புற பெண்கள்கிட்ட நம்மகிட்ட எப்படி திரும்ப ஒரு திரும்பி வருவோம் அவர்கள் வந்து மறி மைக்குடுவார்களே அப்படி நானத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு புன்னகையும் அவர்களுடைய விலாசங்கள் அப்படி அவனோட சுற்றி தெரியக்கூடியதையும் அவர்களுடைய நடைமுறை பாவனையால் அப்படி அட்ராக்ட் பண்ண போகிறோம் அவர்களை திரும்பி நாட்டுப்புறத்தில் நம்மகிட்ட எப்படி வருவாங்க இந்த மதுபுறையிலே வழியிலேயே எவர்கள் வந்து இப்படி குணநிதியும் குணாஸ்பத குணநிதியாகும் லக்ஷ்மீ காந்திரக்கூடிய கிருஷ்ணனை பார்க்க போகிறாரோ அந்த தாசார்கள் போஜகர் அந்தகர்கள் விஷ்ணிகள் சாத்தவர்களையும் இப்படிப்பட்ட வெவ்வேறு விதமான வம்சங்கள் கோத்திரங்கள் வம்சங்கள் குலங்கள்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்களும் கண்களுக்கு இன்னைக்கு மகோத்சவம் தான் பெரிய மகோத்சவம் தான் நடக்கப்படும் உற்சவம் தான் நடக்கப்போது நிச்சயம் தான் அப்படின்னு சொல்கிறார்கள் விவரமாக பார்ப்போம் இருபத்தி ஒன்றுலேருந்து அப்படிப்பட்ட கோபிகள் ஒன்றாக கூடிக்கொண்டு பேசுகிறார்கள் கிருஷ்ணனுடைய அந்த திருக்கண் அழகான கண் முகம் போன்ற சில அவயவங்களையே உன்னுடைய படைப்பு அதனுடைய எல்லாருடைய திறமை அந்த சாமர்த்தியத்தை பார்த்தோம் ஏன்னா அப்படி ஒரு அட்ராக்ஷன் கண்களில் ஒரு அப்படி ஒரு அட்ராக் கண்ணாலேயே பேசுவாங்க கண்ணாலே பேசுவான்னுடைய முகமே அப்படி ஒரு அழகான முகம் எங்களுக்கு கொடுத்த அந்த காட்சியை அக்குருங்கிற பேரில் கொடியவனான நீங்கள் பிரம்மாவ திட்டார்கள் அவரை திறார்கள் குரூரனான நீ அக்ரூர் என்ற பேர் கொண்டு எங்கள்ட்ட பிடுங்கிறைய மூர்கனை பார்த்து பிடுங்கி கொடியவரான நீங்கள் அக்ரூர்ங்கிற பேரில் வந்து மூர்கனை போல எங்கள்டு அந்த கண்ணனை பிடுங்குகிறீர்கள் சரியா அக்ரூர்ங்கிற பேரில் குரூரமான காரியத்தை எங்கள்கிட்ட பிடுங்கி போகிறார்கள் கண்ணன் வந்து புது புது விஷயம் புது புது விஷயத்தில் நவம் நவம் அபிப் சந்தகம் அப்படி புது புது விஷயத்தில் முகம் கொண்டும் நம்முடைய ஒரு ஸ்னேகத்தை ஒரு க்ஷணத்தில் கட்பணி போடுவானே அவனுடைய புன்னகை போன்ற செயல்களால் தன்வசம் இழந்த எல்லா விதமான பந்துக்கள் உறவினர்கள் மக்கள் கணவர்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டோம் உண்மையாக பார்த்த அவனுக்கு இந்த சேவை பண்ணுறதையே நம்முடைய ஒரு கைக்கறி பண்ணுறதே நம்முடைய செல்வ மகாவீச்சுட்டு இருக்கும் இன்மையை திரும்பி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற நிலப்பரப்பும் கிருஷ்ணார்பணம்